சுலோகம் நாற்பத்தி ஒன்று படிக்கலாம் நணுபூமியதிக்கம் மாபூத் பரமன் வந்த நாசத கதம் தே வியதோசம் புத்திமாரோகதி திசேத் அந்த கதன் இருக்குது பார்த்தீங்களா இம் சேர்த்துக்கணும்ல தப்பா கதம் கதம் தே நனுபூமியதிக்கம் மாபூத் பரமா வந்த நாசதம் கதம் தேம் புத்தி மாகதிஷேத்து இங்கு பூர்வபக்ஷம் நம்மளுக்கு எதிராக வாதாகிறவர் வந்து நியாயவாதி அதாவது தர்க்கவாதின்னு பேர் அவர் கேட்குற கேள்வி மட்டும் இங்கே வருது அவங்க சொல்கிற கொஸ்டின்ஸ் அது மட்டும் இங்கே சொல்கிறாரு பதில் வந்து அடுத்த சுலகத்தை சொல்ல போகிறார் இந்த தர்க்கவாதி நியாயவாதிங்கிற நிறைய புத்தியை தீட்டி கடைசியில் தப்பான முடிவுக்கு வருவாங்க தர்க்கத்தை போட்டு போட்டு பேசி ரொம்ப தர்க்கத்தை போட்டு குழப்பி திருப்பி என்ன பண்ணுவாங்க தவறான முடிவுக்கு வரக்கூடியவர்கள் இவர்கள் நியாயவாதின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி சூன்யவாதி பார்த்தோம் இவர் தர்க்கவாதி இவர் என்ன சொல்கிறாருன்னா பஞ்சபூதத்தில் ஆகாசத்தை தவிர மிச்ச நான்கு பூதங்களும் பரமானு வரைக்கும் மாற்றத்தை அடைந்து அதெல்லாம் அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது அதனால் அனித்யம்னு சொல்லிடலாம் ஆனால் ஆகாசம் எந்த மாற்றத்தையும் அடைகிறதில்ல அதை எப்படி நீங்கள் அனித்தியம்னு சொல்கிறீங்க அது எல்லா இடத்துலையும் இருக்குது ஆகவே ஆகாசம் இல்லை என்பதை புத்தியில் கூட நீங்கள் கிரகிக்கவே முடியாதுன்னு சொல்லி இதன் கேள்வி கேட்குறான் இந்த தர்க்கவாதிக்கு நிறைய வஸ்துக்கள் நித்தியம்தான் எல்லாம் நிறையா நித்தியமானது ஒன்று ரெண்டில் நிறையா நித்தியமான வஸ்துக்கள்லாம் சொல்லுவாங்க இவங்க குறிப்பாக இங்கே ஆகாஸ்த நித்தியம்னு சொல்கிறாங்க இந்த சுலோகத்தில் முதல்ல எடுத்த உடனே நணுன்னு ஒரு வார்த்தை வரும் நணுன்னா பூர்வபக்ஷி வருகிறான்னு அர்த்தம் கேள்வி கேட்குறேன் வர்றான்னு அர்த்தம் எப்பயுமே இந்த கேள்வி கேட்குறவங்க ஆசிரமத்தில் இந்த எதிர்கேள்வி கேட்குறவங்களவே நனு ஒரு பேர் சொல்லி கூப்பிடறது உண்டு ஒரு பிரம்மச்சாரி இருப்பாராம் எப்போ பார்த்தாலும் குண்டா கமண்டாக கேள்வி கேட்டே இருப்பாராம் எதனால் சந்தேகம் ஏறிக்கிட்டே இருக்கிறது அவர் வந்தார்னா அந்த நணு வந்துட்டா இருப்பார் அப்படிமான பூர்வபட்சி வந்துட்டார்னு சொல்லி சினிமா படத்திலோட பார்க்கலாம் இந்த வடிவேல் பார்த்திபன் சோக்கு பார்த்துருக்கீங்களா பார்த்திவம் வந்துட்டா வடிவேல் சொல்லுவாப்பில்ல ஐயோ வந்துட்டாயாம் வந்துட்டாயாம்மா ஏன்னா குண்டாக்க மண்டக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாப்ல அது மாதிரி இங்கே நனு ஒரு வார்த்தை இருக்குது வேதாந்தத்தில் நனு என்னன்னு சொன்னால் பூர்வபட்சியம் வந்தாச்சு பிரம்மச்சாரிக்கே அப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லிடுவாங்க இங்கே எடுத்த அடுப்பு நணுங்கிறார் பூர்வபக்ஷம் வரைகிறது என்ன சொல்கிறாரு சொன்னால் பஞ்சபூதத்தில் ஆகாசம் தவிர மிச்சம் நாலு பூதமும் மாற்றத்தை அடைகிறது எல்லாம் அணுவினுடைய சேர்க்கை தான் இப்போ இந்த ஒரு இரும்பு எடுத்துக்கிட்டால் அது அணுவின் சேர்க்கை நீர்னால் அதுவும் அணுவின் சேர்க்கை வாயு அணுவின் சேர்க்கை எல்லாத்துலேயும் அணுவின் சேர்க்கை இருக்குது அக்னியில விட வாயு தான் அதில் ஆக்சிஜன் வந்து எரிய துணை நைட்ரஜன் எரியும் சொல்லுவாங்க அப்போ வாயுவிலேயும் அணு இருக்குது இது எல்லாம் மாற்றத்தை அடையுது மாறிக்கிட்டே இருக்குது நீர் வந்து காற்றாக மாறுது பிறகு அது அக்னியாக மாறுது இப்படி எல்லாம் மாற்றத் தடையுது அணு அழித்தங்கன்னு வச்சுக்கங்களேன் பரமானு நிலைக்கு போயிடும் ஆனால் அந்த பரமானு நித்தியம்னு சொல்லுவாங்க நம்ம சயின்ஸ் ரீதியாக கூட பார்க்கலாம் ஒரு அணுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு நம்ம முன்னாடி படித்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கிறாங்க ஒரு அணு வந்து இது தங்கம் அப்படின்னு சொல்கிறான் ஒன்று இரும்புன்னு சொல்கிறான் என்ன வித்தியாசம் தெரியுமா எல்லா அணுக்குள்ளேயும் இந்த மூணுதே இருக்குது அது எண்ணிக்கை மாறிச்சுனா ஒன்று தங்கமாக இருக்கும் ஒன்று இரும்பாக மாறியிருக்கும் இந்த ரசவித்து என்னங்கிறீங்க இரும்பை தங்கமாக மாற்றுறது என்னங்கிறீங்க அந்த அணுவினுடைய அந்த உள்ள இருக்க எலெக்ட்ரான் நியூட்ரான் ப்ராட்டனில் தங்கத்தில் என்ன விகிதம் இருக்குது அதுபடி மாற்றி இரும்பு தங்கமாக மாறி அதுக்கு எதோ மூலிகையெல்லாம் போட்டு பண்ண உடனே அதனுடைய அணு வந்து மாற்றடைஞ்சிருக்கு ஆனால் எல்லா அணுக்குள்ளும் இருக்கிறது ஒரே இது தான் எல்லாம் மாற்றத்தை அடைஞ்சாலும் கூட அந்த பரமானுங்கிறது அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டானுங்கிறது மாறாது நம்ம சயின்ஸ் படி பார்த்தா அதுக்கு இருக்க வேதாந்தத்தில் பரமானுங்கிற சொல்கிறாங்க இந்த நான்கு பூதங்களும் அணுவின் சேர்க்கையாக இருப்பதால் அது மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கும் அது மாறிக்கொண்டே இருந்து பரமானு நிலைக்கு போயிடணும் அது நித்தியங்கிறான் ஆனால் நாலு பூதம் இல்லாமல் போயிருதே அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஆகாசத்தில் அணுங்கிறதே இல்லை நீ ஆகாசம் இல்லைங்கிறது எப்படி சொல்லுவ ஆகாசத்தை இல்லைங்கிற கிரகிக்கவே முடியாது அப்படிங்கிறான் நம்ம திருக்குற இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தேன் முன்னாடி ஒரு பாடத்திட்டம் வந்துச்சு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இந்த அணுகுண்டு தயாரிக்கிறாங்கல்ல அணுவை உடைக்கும்பொழுது ஒரு சக்தி வருதான் இது வந்து அவை அப்போயே கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லி அணுவை துளைத்து ஏழு கடலை புரட்டி குறுகத்தரித்த குரல் எழுதியிருக்காப்ல அணுவை துளைச்சா ஏழு கடலை புரட்டுற சக்தி வந்துடுது போல இருக்கு இதை வச்சு தான் அணுகுண்டு அணுவை தொலைக்கிறத வந்து யோசிச்சாங்கன்னு கூட ஒருத்தர் எழுதியிருந்தார் ஒரு கற்ற எழுதியிருந்தார் அணுவுக்குள்ளே இருக்கிறது மூணு தான் அது பரமான் அது வரைக்கும் மாற்றத்தை அடையும் ஆனால் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதனால் என்ன சொல்கிறான் நாலு பூதம் வந்து அனித்தியை ஒத்துக்கிறேன் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் ஆகாசம் எந்த மாற்றத்தை அடையுது அது இல்லாத இடம் எங்கே இருக்குது சர்வகதமாக இருக்குது அதனால் அது நித்தியம் அப்படின்னு சொல்கிறான் எல்லாம் இருக்கிறது எங்கே இருக்குது ஆகாசத்துக்குள்ளே தானே இருக்குது பூமி சூரியன் சந்திரன் அது மாற்றத்தை அடையுதா எந்த மாற்றத்தையும் அடையிறதே இல்லை அதனால் நீங்கள் வந்து ஆகாசம் இல்லை என்று சொல்ல முடியாது கடவுள் படைக்கிறான்னு சொல்கிறோம் இந்த ஒரு ஆதிபராசக்தி படத்தில் வந்து பராசக்தி வந்து அப்படியே படைப்பேன் அப்படி எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து சிவன் விஷ்ணுவெல்லாம் வருவாங்க அது எங்கே நின்றுட்டு இருக்காங்க ஆகாசத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும் பூமி வரும் சந்திரன் வரும் சூரியன் வரும் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் கையில் இருந்து அப்படியே வருவோம் அந்த வர்றதுக்கு ஒரு இடம் வேணும்போது ஆகாசமாக இருக்கணும்ல அதுவும் இல்லாமல் நீ எப்படி கற்பனையே பண்ண முடியாது முதல்ல பார்த்தோம்ல டைம்ங்கிறது இல்லாமல் யோசிக்க முடியாதுன்னு சொல்லி அது மாதிரி இந்த ஆகாசம் இல்லாத ஒரு நிலையை நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது அதனால் ஆகாசம் நித்தியம் அதை கிரகிக்க முடியாது அப்படிங்கிறான் எல்லாம் அழிஞ்சிடும் ஆகாசம் அழியும்னு எப்படி சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் உங்க நான் கேட்குற நியாயமாக தோணுதான இது தர்க்கவாதியினுடைய கேள்வி அதுக்கு என்ன சொல்கிறாரு அடுத்து இது கேள்வி பதில் அடுத்த ஸ்லோகத்தில் வருது இங்கே கேள்வி மட்டும் வருது நாற்பத்தி ஒன்றில் கேள்வி மட்டும் நான்கு பூதங்கள் அணுவின் செயற்கை அந்த அணு பரமானு வரை மாற்றத்தை அடைகிறது ஏன்னா உடச்சோன்னா உள்ளே இருக்கிறது ஒரே ஒரு அணு தான் இரும்பு அணுவேற தங்க அணுவர நீர் அணு வேறு வாயு அணு வேறு ஆனால் உள்ளே இருக்கிறது ஒரே பார்த்து தான் அது பரமாலுன்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம சயின்ஸ்லேயும் பார்க்குறோம் ஆனால் ஆகாசத்தில் எந்த அணு இருக்குது இல்லையே அது எந்த மாற்றத்தையும் அடைகிறது இல்லையா அது மட்டும் இல்லை இப்போ வாயு வாயு இல்லாத இடம் ஒன்று இருக்குது நீர் இல்லாத இடம் இருக்குது அக்னி இல்லாத ஆகாசம் இல்லாட ஒன்று காமீங்க முடியாதே எல்லாமே ஆகாசத்தில் இல்லாம இருக்குது அப்படி இருக்கிற ஆகாசம் சத்தியம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இதுக்கு பதில் அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது இதை ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் இது கேள்வி மட்டும் நனும் பூம் யாதிகம் நனு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான் எதிராளி வந்துட்டான் கேள்வி கேட்க வந்துட்டான்னு சொல்கிறது நனு பூம் யாதிகம் பூம் யாதிகம்னா பூமி முதலிய பூமி முதலியன்னு பூமி ஜலம் அக்னி வாயு அது வரைக்கும் ஆகாசத்தை தவிர பூமி முதலிய நான்கு பூதங்கள் பரமானு கடைசி வார்த்தை பரமானு பரமான் வந்த நாசதகன் இருக்கு பரமானு அந்த நாசதகன் பிரிக்க பிரச்சனை பரமானு அந்தன்னா பரம அணு என்ற நிலை நாசதக நாசத்தை அடைவதால் பூமி முதலிய நான்கு பூதங்கள் பரமானு என்ற நிலை நாசத்தை அடைவதால் அது வரைக்கும் நாசம் அடையும் ஆனால் நின்றோம் அது அவன் சத்தியங்கிற அந்த பேச்சுக்கு வரலாம் ஆகாசம் சத்தியங்கிறத கேள்வி எழுதுறான் மாபூத் அதுக்கு முந்தான வார்த்தை முந்தான வார்த்தை மாபூத் இல்லாமல் இருக்கட்டும் பூமி முதலிய நான்கு பூதங்கள் பரமாணு என்ற நிலை வரை நாசத்தை அடைவதால் அவை இல்லாமல் இருக்கட்டும் அது இல்லாமல் போனால் ஒத்துக்கிறேன் நீ இல்லைன்னு சொல்கிற இல்லை நான்கு பூதம் இல்லைன்னு சொல்கிற பஞ்சபூதத்தில் அதில் நாலு பூதத்தை இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அடுத்தாவது ரெண்டாவது வரி கதம் தே வியதோசத்துவம் வியதக அசத்துவம் அதை பிரித்தம்னா கதம் தே வியதக அசத்வம் வியதக அசத்வம்னா வியதகன்னா ஆகாசத்தினுடைய அசத்வம் இல்லாமையை நான்கு பூதம் இல்லாமையே ஒத்துக்கிறேன் ஆனால் ஆகாசத்தினுடைய இல்லாமையை தே உங்களுடைய அடுத்த வார்த்தை அந்த வியதோசத்துவத்துக்கு அடுத்து புத்திம் புத்திமா ரோகதிதின்னு இருக்குது புத்திம் அதை பிரிக்கணும் ஆரோகதி இதி அப்படின்னு பிரிக்கணும் புத்திம் தே புத்திம் உங்களுடைய புத்தியில் கதம் முதல் வார்த்தை ரெண்டாவது எப்படி ஆரோகதி கிரகிக்க முடியும் ஆகாசத்தினுடைய இல்லாமையை உங்களுடைய புத்தியில் எப்படி கிரகிக்க முடியும் இதீ சேத் அந்த கடைசி வார்த்தை இதீ சேத்தன என்று நீ கேட்டாள் இப்படி பூர்வபக்ஷி தர்க்கவாதி நம்மளிடம் கேட்டால் அத்வைதிகளாகிய நம்மளிடம் கேட்டால் அதுக்கு பதில் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் இங்கே என்னன்னு சொன்னால் பூர்வபக்ஷி தர்க்கவாதி பஞ்சபூதத்தில் ஆகாசம் தவிர நாலு பூதம் இருக்குது அந்த நாலு பூதை நீ அனித்திய முறை நானும் ஒத்துக்கிறேன் மாற்றத்தை அடையுது பரமான வரைக்கும் ஆனால் ஆகாசம் எந்த மாற்றத்தையும் அடையாததுனால அதை வந்து நீ இல்லைன்னு சொல்ல முடியாது அது இல்லைன்னு நீ எப்படி ஆகாசம் இல்லைன்னு உன் புத்தி எப்படி கிரகிக்கும் அது முடியாதுன்னு சொல்லி அவனுடைய கேள்வி அப்படி கேள்வி கேட்டால் அதற்கு நான் பதில் சொல்றேன் சொல்லி நாற்பத்தி ரெண்டாவது சொல்ற நாப்பத்தி ரெண்டு படிக்கிறான் நிர்ஜகத் யதா தே புத்தி மாசிரிதம் ததைவசந்நிராகாசம் குதோ நாசிரயதேமதி नि यदाते गुदो புத்தி மாசிரிதன்ன <laughs> இங்கே நாற்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் ஆகாசம் இல்லை என்பதை எப்படி கிரகிக்க முடியும்னு பூர்வபட்சி கேள்வி கேட்டான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா பதில் ஜகத் இல்லாத ஆகாசத்தை இந்த நான்கு பூதங்கள் இல்லாத ஆகாசத்தை எப்படி நீ கிரகிப்பாய் இவர் பதில் கேள்வி கேட்குறார் நீயே ஆகாச ஆகாசத்து இல்லைன்னு எப்படி நீ சொல்கிற ஆகாசத்தை கிரகிக்க முடிய இது இல்லைன்னு சொல்ல முடியாது நான்கு பூதத்தை இல்லைன்னு ஒத்துக்கிறலாம் ஆகாசம் இல்லைன்னு ஒத்துக்கிற முடியாது அவனுடைய கேள்வி இவர் என்ன சொல்கிறாருன்னா நான்கு பூதம் இல்லாமல் நீ ஆகாசத்தை கிரகிக்க முடியாதுங்கிறார் நீ ஆகாசத்தை ஒத்துக்கிட்டால் நாலு பூதத்தை ஒத்துத்தே ஆகணும் நாலு பூதத்தை ஒத்துக்கிட்டாத ஆகாசம் இருக்குங்கிறதே சொல்ல முடியும் அப்படிங்கிறார் நம்ம வந்து என்ன சொல்கிறேன் அஞ்சுமே இல்லைங்கிறோம் தோற்றமுங்கிறோம் அவன் என்ன சொல்கிறேன் ஆகாசம் சக்தியுங்கிறான் நாலு பூதம் இல்லைன்னா அழிஞ்சு போக ஒத்துக்கிறேங்கிறான் இவர் என்ன சொல்லி நாலு பூதம் இல்லாமல் நீ ஆகாசத்தை நீ சிந்தனை பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அது பிளாக்கம் பார்ப்போம் அப்படி நீ சிந்தனை பண்ணுனால் நாலு பூதம் இல்லாத ஆகாசத்தை அவன் புத்துக்குள்ளே போயிருச்சின்னு நீ சொன்னா இந்த ஆகாசமே இல்லாத பிரம்மன் என் புத்திக்குள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் நிறுவனம் பண்ணுறாரு அது எப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஆகாசம் இருக்குன்னு எப்படி சொல்கிறம்னா வேதாந்த ரீதியாக அவர் பதில் இருக்குது ஆகாசத்தை பிரத்யட்ச பிரமாணத்தில் கிரகிக்கவே முடியாது நேராக பார்க்கவே முடியாது இது வேதாந்தம் சொல்லுது ஆகாசத்தினுடைய குணம் ஒன்று இருக்குது சப்தம் அதை காது கிரகிக்கும் ஆனால் ஆகாசத்தை நேரடியாக கிரகிக்க முடியாது எப்படின்னு பார்த்தா புரியும் இப்போ காற்று இருக்குது காற்றை வந்து ஸ்பர்சத்தில் கிரகிச்சுருவோம் மற்றதெல்லாம் கண்ணில் பார்க்குறோம் ஜாலமாக அக்னியெல்லாம் கண்ணிலே பார்க்குறோம் ஆனால் ஆகாசத்தை நம்ம பார்க்குறோம்னு சொல்கிறோம் ஆனால் அதில் ஒரு ட்ரிக்கு இருக்குது உண்மையிலே ஆகாசத்தை பார்க்க முடியாது அது எப்படின்னு பார்ப்பான் அதே மாதிரி மனசில் வரக்கூடிய அன்பு கருணை கோபம் இதெல்லாம் கூட நம்ம கற்பனை பண்ணி மனசனால் அறிவிக்க கிரகிச்சிட முடியும் பிரத்யட்சத்தில் அறிய முடியாது அன்பை வந்து நம்ம கண்ணில் பார்த்தோ காதில் கேட்டால் அறிய முடியாது கருணையெல்லாம் அப்படி அறிய முடியாது ஆனால் மனசில் கிரகிக்க முடியும் இதை மனசில் கிரகிக்க முடியும் அதை மற்றதெல்லாம் நான்கு போத இதில் கிரகிக்கிறோம் ஆகாசத்தை எப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறார்னு சொன்னால் இந்த எல்லாவற்றையும் இந்த அதாவது ஐந்து இந்திரிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் மனசு இல்லாமல் கிரகிக்க முடியாது ஆனால் மனசை வந்து எது கிரகிக்கணும் சாட்சி செய்துன்னு சொல்லுவோம் பிரம்மன் அந்த சித் சொரூபம் இருக்குது பார்த்தீங்களா அது எப்பொழுதுமே மனதில் பிரதிபலிச்சுட்டே இருக்கும் அந்த அறிவு சுரூபம் அதுதான் மனதையும் கிரகிக்கிறது அதனால கேணுவ படிச்சத்தில் கண்ணுக்கு கண் காதுக்கு காது மூக்குக்கு மூக்குக்குன்னா ஒரு மந்திரம் இருக்குது இதுக்கெல்லாம் ஆதாரமாக சாட்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த ஆகாசத்தை உண்மையில் விளக்குவது எதுன்னா சத்பிரம்மன் தான் அந்த சத்பிரம்மனை விளக்குன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இது வேதாந்த ரீதியான பதில் ஒன்றை அறிவது இந்திரியம் இந்திரியங்களை அறிவது மனம் மனதையும் அறிவது அந்த சாட்சி சைதன்யம் அதுபோல் இந்த அனைத்தையும் அறிவதற்கு ஆதாரமான அந்த சாட்சி சைதன்யந்தான் ஆகாசத்தையும் அறியுது அப்படின்னு சொல்லி ஆகாசம் இருக்குங்கிறதுக்கு அதுதான் பிரம்மாணம்னு சொல்கிறோம் இது வேதாந்த ரீதியான பதில் இங்கே வேறு மாதிரி பதில் சொல்கிறார் எப்படின்னு அது விளக்க சொல்கிறார் சரி சாட்சியை அறிகிறது எது அந்த பிரம்மத்தை அறிவது எதுன்னா அது சுய பிரகாசம் அது தானாக விளங்குகின்றது அப்படிங்கிறாங்க எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஸ்பேஸ் இடைவெளிங்கிறத ரெண்டு பொருளை வச்சுதான் நம்ம காமிக்க முடியும் இப்போ இங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அறை இருக்குன்னா உள்ளே நாலு செவர் இருந்தால் அதை ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி இல்லாட்டி ஸ்பேஸை கண்டுபிடிக்க சொல்லவே முடியாது இரண்டு பொருள் இருந்தால் தான் அந்த இடைவெளிங்கிறதே சொல்ல முடியும் ஸ்பேஸ்ன்னே சொல்ல முடியும் தூரம்னு சொல்கிறோம் ஒரு பாத்திரம் இருக்குது அங்கே வந்து எம்டி இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு அளவு இருக்குது அந்த ஸ்பேஸ் அந்த பாத்திரம் அளவு வச்சு தான் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இங்கே அதுக்கு இதுக்குள்ளே தூரம் இதை வச்சு ஸ்பேஸ்னு சொல்லுவோம் இப்போ சூரியன் பூமி சந்திரன் பூமி இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எப்படி சொல்கிறோம் ரெண்டு பொருள் இருக்குது உள்ள ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த நான்கு பூதங்கள் இல்லாத ஆகாசத்தை உன்னால் கற்பனையும் பண்ண முடியாது கிரகிக்கவும் முடியாதுங்கிறாங்க ரெண்டு பொருள் இருந்தால் அந்த இடைவெளியை வச்சு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி முடியவே முடியாதுங்கிறாங்க இதில் அந்த பூமிக்கும் ஒரு இது வேற ஒரு விஷயம் அது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை பூமிக்கும் சூரியனுக்குள்ள தூரம் இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ தெரியுமா அது ஒரு இதில் படித்தேன் அது எந்தளவுக்குமே தெரியல ஒரு புக்கில் எதுலையோ படித்தேன் சூரியனுடைய விட்டத்தை நூற்றி தடவை விருட்சம்னா டி சூரியக்கும் பூமிக்குள்ள தூரம் வந்துடுமோ நூற்றி தடவை கரெக்டாக அதே மாதிரி சந்திரனுக்கும் பூமிக்கு தூரத்தை அந்த சந்திரனுடைய விட்டத்தையே பூமியுடைய விட்டத்தையே விருட்சம்னு சொன்னால் இந்த டிஸ்டன்ஸ் வரும் அதனால் நூற்றி எட்டை நம்ம பெர்மனெண்ட்டாக வச்சு எல்லாத்திலையும் சொல்கிறோம்னு சொல்லி ஒரு புக்கில் பார்த்தேன் அது ஓரளவுக்கு நான் கணக்கு போட்டு பார்த்தேன் சரியாக வந்துச்சு அந்த டிஸ்டன்ஸை அதுனால் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியல அந்த எதுக்கு சொல்லி இடைவெளிங்கிறதே ஒரு ரெண்டு பொருளை வச்சுட்டே இருக்கு இன்னொன்று பாருங்கள் ஸ்பேஸ் வந்து போய்கிட்டே இருக்குது எங்கே முடிவு சொல்ல முடியாது அடைய முடியாது சரி எதாவது நீங்கள் சொல்லணும்னா இதனால் முடியப்பட்டதுன்னு சொன்னால் அதை எதனால் முடியப்பட்டதுன்னு ஒரு கேள்வி எடுக்கலாம் அதை உடச்சிட்டு போனால் என்னன்னு கேட்கலாம் போய்கிட்டேதே இருக்குது இதை கற்பனை பண்ண முடியாது அப்போ நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை நீ எப்படி சொல்ல முடியும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு உண்மையிலே ஆகாசத்தை பார்க்குறோமா வாயுவை பார்க்குறோமா இங்கே வாயு தான் இருக்குது சுத்தி ஆகாசத்தில் வாயு இருக்கு சரி வாயுவே இல்லாத கிரகத்துக்கு போகிறோம் அங்கேயும் பஞ்சபூதம் இருக்கும்ல நீ இருக்கணுமே முதல்ல உன் உடம்பு பஞ்சபூதமாக இருக்கணும் நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தவே நீ சொல்ல முடியாது நீ நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை நான் பார்க்குறேன்னு சொன்னால் நீ ஆகாசமும் இல்லாத பிரம்மத்தை நான் ஒத்துக்கிறேன் நான் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ ஆகாசம் சத்தியங்கிறான் ஏன்னா அது வந்து நீ இல்லைன்னு சொல்லவே முடியாது மற்றதெல்லாம் அழியும்னு சொல்கிறான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆகாசமும் அநித்தியம் அதற்கு பிரம்மன் தான் சத்தியம்னு சொல்கிறோம் அதனால் என்ன சொல்கிறார் நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை நீ பார்க்கவே முடியாது நிரூபணம் பண்ணுற இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் லை வெளிச்சத்தை நம்ம பார்க்குறோமா பார்க்குறது இல்லையா நேரடியாக வெளிச்சத்தை பார்க்க முடியுமா இப்போ வெளிச்சமாக தானே இருக்கு வெளிச்சம் இருக்குன்னு சொல்கிறான் உண்மையிலேயே வெளிச்சத்தை பார்க்க முடியாது தெரியுமா ஆச்சரியமாக இருக்கு இல்லையா வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டுதானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே நேரடியாக வெளிச்சத்தை யாராலேயும் வெளிச்சம் ஒளிவிடுகிற பொருளை பார்க்கலாம் ஆனால் வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது வெளிச்சம் பார்க்கணும்னா அது ஏதாவது பொருள் மேலே பட்டாத்தான் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும் இங்கே இவ்வளவு பொருள் இருக்கிறதுனால வெளிச்சம் தெரியுது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நல்லா யோசித்து பாருங்க அப்படி வெளிச்சம் இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா என்ன எப்படி சொல்ல முடியாது வெளிச்சத்தை கண்ணில் பார்க்க முடியும் வெளிச்சத்தினால தான் எல்லாத்தையும் பார்க்குறான் ஆனால் வெளிச்சத்தை நேராக பார்க்க முடியாது இந்த கண்ணுனால் வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது ஆச்சரியமாக இருக்குல்ல கண்ணுனால் வெளிச்சத் வெளிச்சம் வந்து ஒரு பொருளை காட்டுது அப்போ அது வெளிச்சம் இருக்குதுன்னு நம்ம உணர்ந்துக்கிறோம் அவ்வளோதான் எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டு உதாரணம் பாருங்கள் நல்லா இருட்டு வேலையில் இந்த பொலுஷன் இல்லாத இடத்துல பவர்ஃபுல் டார்ச் லைட் அடிங்க தூசி இருந்தால் தெரியும் அந்த வெளிச்சம் இல்லாடி தெரியவே தெரியாது இங்கேருந்து அடிச்ச இங்கேருந்து அடிக்கிறீங்க அந்த மரத்தில் போய் படுது அந்த மரம் தெரியும் அந்த போகிற வெளிச்சம் தெரியாது வெளிச்சம் தெரியும்னா போகிறது வெளிச்சமும் தெரியும் அந்த அந்த வெளிச்சத்துக்குள்ளே தூசி இருந்தால் தெரியும் தூசி இல்லாட்டி தெரியாது அந்த காலத்தில் சர்க்கஸ் போடுவாங்க நீங்கள் அப்படியே லைட் அப்படியே ஒரு இந்த லைட் போடுவாங்க வெளியே மேகம் இருந்தால்தான் அந்த லைட் தெரியும் மேகம் இல்லாத இடத்துல லைட் சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த வெளிச்சம் தெரியவே தெரியாது இன்னொன்று அழகாக பார்க்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு முழுசாக தெரியுது அதுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வருது பௌர் நிலவுக்கு வெளிச்சம் எங்கேருந்து கிடைக்குது படிச்சு சூரியன் வெளிச்சம் தானே அங்கே பட்டு பிரதிபலிக்குன்னு சொல்கிறோமா இல்லையா உண்மைதானே அது இப்போ வந்து இங்கே வந்து பௌர்ணி சூரிய சந்திரன் உதயமாகுது சூரியன் அஸ்தமன் இந்த சூரிய வெளிச்சம் தான் போய் படுது பட்டு முழுசாக தெரியுது சூரியன் கீழே போயிடுச்சு அது வெளிச்சம் மேலே போய் நம்மளே தெரியறதில்ல அது போய் சூரியன் சந்திரனில் படுது சந்திரன் அவ்வளோ பிரகாசமாக தெரியுது சூரிய வெளிச்சந்தானே போய் படுது போகிறது தெரியுதா சந்திரன் மட்டுந்தே தெரியுது சந்திரனத்தையும் பார்க்குறோம் சந்திரனுக்கு போகிற வெளிச்சம் கண்ணில் தெரியறதில்ல ஏன்னா அங்கே வெளிச்சம் போகிற இடத்துல சந்திரன் இருக்கு அதனால் சந்திரன் தெரியுது சூரிய வெளிச்சம் போகிற இடத்துல கிரகம் இருக்குது அதனால் கிரகம் தெரியுது சுக்கிரனை பார்க்குறோம் செவ்வாயை பார்க்குறோம் நைட்டில் அங்கே சூரியனுடைய வெளிச்சம் போய் படுதானை போகிறது தெரியறது இல்லை ஏன்னா வெளிச்சம் பொருள் இல்லாட்டி பார்க்கவே முடியாது அது மாதிரி தான் ஆகாஷம் வந்து நான்கு பூதங்களில்லாம் பார்க்க முடியாது இது ஒரு உண்மை எல்லாம் சயின்டிஃபிக்காகவும் இருக்கும் ஆச்சரியமாகவும் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த ஆகாசங்கிறது நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை பார்க்கவே முடியாது நீங்கள் இந்த சேட்டலைட் படமெல்லாம் விண்வெளி வீரர்கள் வந்து நடக்கிறத காமிப்பாங்க ஒரு சைடு வெளிச்சமாக தெரியும் பார்த்தீங்கன்னா ஏன்னா சூரிய வெளிச்சம் வருது பக்கத்தில் இருட்டாக இருக்கும் அவங்க உடம்பு மட்டும் தெரியும் பேக் சைடு இருட்டாக இருக்கும் அங்கே சூரிய வெளிச்சம் படலை நீங்கள் இந்த இந்த ஜாக்ரபி சேனல் இதிலெல்லாம் அந்த விண்வெளி வீரர்கள் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் இருட்டா தெரியும் வெளிச்சமாக இருக்குது ஏன்னா சூரிய ஒளி இப்படி வருது அந்த உடம்பு மட்டும் மற்ற இடம் முறை இருலாத்தையும் தெரியும் அது வெளிச்சம் வரும் பொழுது எந்த பொருளை பொறுதோ அது பிறகு அது மாதிரி ஆகாசத்தில் இந்த பொருள்கள் இருப்பதால் ஆகாசத்தை ஃபீல் பண்ணுறோம் நான்கு பூதங்கள் இல்லாத ஆகாசத்தை உன்னால் கிரகிக்க முடியாது அப்படி நீ கிரகித்தால் ஆகாசம் இல்லாத சத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் நீ நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த ஆகாசம் இல்லாத சத் பிரமத்தை எங்களால் புரிஞ்சுக்கிற முடியும்னு சொல்லி இங்கே சொல்கிறார் பதில் என்னென்னா அவன் நான்கு பூதம் மணித்யம் ஆகாசம் சத்தியங்கிறான் இவர் என்ன நம்ம ஆகாசமும் சத்தியங்கிறோம் இல்லை நான் நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா நான் ஆகாசம் இல்லாத பிரம்மத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்கிறாரு இது நாற்பத்தி ஸ்லோகம் நாற்பத்தி கேள்வி இங்கே பதில் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் அத்தியந்தம் நிர்ஜகத் வியோம அத்தியந்தம்னா முழுமையாக நிர்ஜகத் ஜகத் இல்லாத அல்லது நான்கு பூதங்களும் இல்லாத வியோம ஆகாசமானது முழுமையாக நான்கு பூதங்களும் இல்லாத ஆகாசமானது யதா எப்படி தே உங்களுடைய புத்திக்குள் உன்னுடைய புத்திக்குள் ஆசிரிதம் சென்றுள்ளதோ அதாவது நான்கு பூதங்களும் இல்லாத ஆகாசத்தை நீ எப்படி சொல்கிறையோ அது ஓம் புத்திக்குள் எப்படி போயிருக்கோ உண்மையிலே எப்படி போக முடியாது ஆனால் போயிருக்குன்னு சொல்கிறான் சென்றுள்ளதோ ததைவ ரெண்டாவது வரி அதுபோல் நிராகாசம் சந் நிராகாசம் இருக்கு அது வந்து சத் நிராகாசம் நிராகாசம்னா ஆகாசம் இல்லாத சன் சத்தை சத் என்ற தத்துவம் குதோ ஏன் நசிரயதே மதிம் மதிம்னா புத்திக்குள் ஏன் புத்திக்குள் நாசிரயதே செல்லாது நீ வந்து நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தைனால புரிஞ்சுக்கிற முடியுதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஆகாசமே இல்லாத பிரம்மனை எங்களால் புரிஞ்சுக்கிற முடியும் எங்கள் புத்திக்குள்ளே அது போயிடும் சொல்லி பிரம்மன் வந்து அவ என்ன சொல்கிறான் ஆகாசம் இல்லாதே கற்பனை பண்ண முடியாதுங்கிறான் நம்ம ஆகாசம் இல்லாத பிரம்மனை நாம் புரிந்து முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன லாஜிக் சொல்கிறாரு நான்கு போதும் இல்லாத ஆகாசத்தை நீ ஒத்துக்கிட்டேன்னா இந்த ஆகாசம் இல்லாத பிரம்மனையும் நாங்கள் புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி இதை பயில் சொல்கிறாரு அடுத்த நாற்பத்தி திருப்பி வளர்க்கறாருன்னு அதுலேயும் பூர்வபட்சம் சித்தாந்தம் வருது சுலோகம் நாற்பத்தி மூணு இந்த நாற்பத்தி ரெண்டில் நாற்பத்தி ஒன்றில் ஆகாசம் இல்லை என்பதை எப்படி கிரகிக்க முடியும் அவன் கேள்வி கேட்குறான் தர்க்கவாதி இங்கே என்ன பதில் சொல்கிறாருன்னா ஆகாசம் இருக்கிறது என்பதை நான்கு பூதங்கள் இல்லாமல் கிரகிக்கவே முடியாது அப்படி நீ சொன்னால் உனது புத்திக்குள் அது சென்று சென்றிருந்தால் ஆகாசம் இல்லாத சத்பிரமனை நாங்கள் கிரகிக்கிறோம் எங்களால் கிரகிக்க முடியும் இது நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய சாரம் நாற்பத்தி மூணு படிக்கலாம் நிர்ஜகத்யோம திருஷ்டம் கிச்ச தே பக்ஷேம் ஜகோமேத் பிரீவினூ இங்கே தர்க்கவாதி பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னா நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை நான் பிரத்யக்ஷமாக பார்க்குறேன்னு சொல்கிறான் நீ அவ்வாறு சொன்னேன்னா அவ என்ன சொல்கிறான்னா முடியாதுன்னு சொல்லி நிரூபணம் இல்லை நான் நேராக பார்க்குறேன் நாலு பூதம் இல்லாத பிரகாசத்தை பார்க்குறேன் எங்கேயே வெளியே போய் பார்க்குறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கிறோமே இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ அப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இருளியும் ஒளியும் தான் பார்ப்பேன் இருளும் ஒளியும் இல்லாத ஆகாசத்தை பார்க்கவே முடியாது இருளா தெரியும் இருள் தெரியும் ஒளி தெரியும் நீ ஆகாசத்தை இருளும் ஒளியும் இல்லாத ஆகாசத்தை பார்த்ததை நீ சொல்லு அப்படிங்கிறார் சொல்லும்போது ஆகாசம் இல்லாத பிரம்மன் இருக்கிறது என்பதில் சொல்வதில் என்ன தவறுங்கிறார் இங்க என்ன சொல்றான் நாலு பூதம் இல்லாத ஆகாசத்தை நான் அப்படி கண்ணில் நேரடியாக பார்க்குறேன்னு சொல்கிறான் அதுக்கு சென்ன செலோகத்திலே பார்த்துட்டோம் நான்கு பூதம் இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இப்பொழுது அதுக்கு வேறு விளக்கன்னு சொல்கிறாரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம காற்றத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கோம் இங்கே காற்று இல்லாத ஆகாசத்தை பார்க்க முடியாது வேறு கிரகத்துக்கு போனால் கூட அங்கே நாம் என்ன பண்ணமாட்டோம் உயிரோடு இருக்க மாட்டோம் போத காற்று இல்லாட்டி காற்று இல்லாத அந்த கிரகத்தில் மற்ற பூதம் இருக்குது அங்கே போனாலும் இந்த பஞ்சபூதத்துலேயும் பார்க்கணும் எப்படி உடல் வேணும் நாலு பூதம் இல்லாத ஆகாசத்தை பார்க்க முடியாது பார்த்துட்டோம் இங்கே என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா அந்த ஸ்லோகத்தில் ஒளியும் இருளும் இல்லாத ஆகாசத்தை நீ எங்கும் பார்த்துள்ளாய் இருங்கிறது ஒரு பொருள்னு சொல்லுவோம் ஒளி எப்படி நம்ம ஒரு பொருளாக சொல்கிறோமோ லைட்டுங்கிறத வெளிச்சத்தை வெளிச்சத்தை பார்க்க முடியாத வெளிச்சம் இருக்குது வெளிச்சத்தை நேரடியாக பார்க்க முடியாது ஒரு பொருளில் பட்ட உடனே நம்ம வெளிச்சத்தை நம்ம ஃபீல் பண்ணுறோம் அது மாதிரி இருளுங்கிறத ஒரு பொருளாக சொல்வாங்க ஏன்னு சொன்னால் அது ஒரு வஸ்துவாக சொல்கிற பழக்கம் உண்டு சாஸ்திரத்தில் ஒரு பொருள் ஒரு காரிய ஒரு பொருளாக இருந்தால் ஒரு காரியத்தை செய்யணும் இருள் ஒரு காரியத்தை செய்து இங்கே இருக்கிற பொருளெல்லாம் மறைச்சிடும் இருளாக இருந்தால் என்ன செய்யும் இந்த மறைத்தல் என்ற காரியத்தை செய்வதனால் இருளை ஒரு வஸ்துவாக சொல்கிறோம் இருளும் ஒளியும் இல்லாத ஆகாசத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா ஒன்று இருட்டாக இருக்கும் இல்லாட்டி வெளிச்சமாக இருக்கும் பொருள் இருந்தால் வெளிச்சம் தெரியும் இல்லாட்டி இருட்டா தெரியும் நீ பார்க்குறத இருளை பார்ப்ப இல்லாட்டி வெளிச்சத்தை பார்ப்பேன் இது ரெண்டும் இல்லாத ஆகாசத்தை உன்னால் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறார் நம்மளுக்கு ஆகாசம் பிரத்யேஷம் இல்லை நான்கு பூதங்கள் போல ஆகாசம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம் எப்படி சாஸ்திரப்படி நம்பிக்கையிலே தான் ஒத்துக்கிறோம் பொதுவாக அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம சாஸ்திரத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது அதை வச்சு நம்ம ஒத்துக்கிறோம் கடவுள் இருக்கிறான்னு நம்புகிறோம் நம்ம இது வந்து உண்மையிலே வந்து இருக்கிறாருங்கிறது நம்பிக்கை தான் நம்ம அறிவு கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான் அதுவும் நம்பிக்கை தான் அவனுக்கு வந்து கடவுள் இல்லை நம்பி யார் கடவுள் இருக்கார்னு சொல்ல முடியும் தெரியுமா ஞானியால் தான் சொல்ல முடியும் ஆனால் அவன் சொல்கிறதில்ல எனக்கு இவனுக்கு அறிவு பூர்வமாக கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு அறிவு வந்தாச்சு கடவுளை பற்றிய இவனுக்கு கடவுளை பற்றிய அறிவு வல்ல ஆஸ்தி சாதாரண ஆஸ்தியவாதிகளுக்கு அறிவு வரலை ஆனால் நம்பிக்கை இருக்குது அவனுக்கு கடவுளை பற்றிய அறிவும் இல்லை ஆனால் கடவுள் இல்லைன்னு நம்புகிறான் ரெண்டு பேரும் நம்புகிறாங்க அவ்வளோ அவங்க ரெண்டு பேரும் எதிராளின்னு சொல்லக்கூட முடியாதுங்கிறார் ஞானி ஒருத்தன் கடவுளை பற்றிய அறிவோடு இருக்கான் அந்த அறிவு தான் உண்மையிலே வந்து நம்மளுக்கு ஆனால் ஞானி சொல்கிறதில்ல இது அறிவாக வரணும் இப்படி இப்படி சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு என்னென்னா நான்கு பூதங்கள் பிரத்யக்ஷமாக இருக்குது ஆகாசங்கள் பிரத்யக்ஷமாக இல்லை அது வந்து சாஸ்திரபூர்வமாக நம்மளுக்கு ஒத்துக்கிறோம் அறிவு நம்ம அறி நம்ம சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு மற்றதை வச்சு நம்ம ஒத்துக்கிறோம் அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறேன்னு நான்கு பூதம் இல்லாமல் போய்விடும் ஆனால் ஆகாசம் இல்லாமல் போகாதுன்னு சொல்கிறான் உடனே நாம் என்ன சொல்கிறோம் ஆகாசம் இருக்கு என்பதை நீ எப்படி சொல்கிறாய் என்று சொல்லு அதை வந்து உன்னால் பிரத்யக்ஷ பிரமாணத்தை நிரூபிக்க முடியாது ஆனால் இருக்குன்னு ஒத்துக்கிற நீ வந்து கண்ணில் பார்த்து நிரூபிக்க முடியாதுங்கிறத நிறுவனம் பண்ணிட்டான் ஆனால் ஒத்துக்கிற பிரத்யக்ஷப் பிரமாணத்தினால இந்த ஐந்து இந்திரியங்களால் நிரூபிக்காத முடியாத ஆகாசத்தை நீ வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த பிரத்யட்ச பிரமாணத்தினால் பிரம்மன் அறிய முடியாதுன்னு சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு வேத பிரமாணம் இருக்குது அதை வச்சு நாங்கள் பிரம்மனை ஒத்துக்கிறோம்ங்கிறார் கொஞ்சம் ஷட்டில் பாயிண்ட்டு தான் புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்கலாம் ஓ மதப்படியும் அவனும் சொல்கிறான் ஆகாசம் பிரத்யக்ஷப் பிரமாணத்துக்கு வராதுன்னு சொல்கிறான் நிறுவனம் பண்ணுறதுக்காக சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன சொல்கிறான் சாஸ்திரப்படி இருக்குன்னு சொல்கிறான் ஆனால் அது மித்தியான்னு சொல்கிறான் உண்மையிலே ஆகாசம் இல்லவே இல்லைன்னு சொல்கிறான் அவன் இருக்குன்னு சொன்னான் இப்போ இல்லை நிறுவனம் பண்ணி நாம் வந்து ஆகாசம் இல்லாத பிரம்மனை ஒத்துக்கிறோம் அவன் நான்கு பூதம் இல்லை ஆகாசம் இருக்குங்கிறான் ஆகாசம் இல்லாத பிரம்மன் நம்ம இருக்குன்னு சொல்கிறோம் அதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் வேணாம் சும்மா சொல்ல முடியும் இந்த இடத்துல பத்து யானை இருக்குது அவ்வளோதான் இப்போ ஒத்துக்கன்னு சொல்ல முடியுமா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு என்ன இருக்கான் நீ வந்து ஆகாசருக்கு பிரமாணம் சொல்லணும் பிரத்யக்ஷத்தில் நிரூபிக்க முடியாது சொல்லி பிரமாணம் சொல்கிறேன் நீ சாஸ்திரத்தை ஒத்துக்கிட மாட்டேற நாம அப்படி இல்லை ஆகாசம் இல்லைன்னு சொல்கிறோம் காட்சிக்கு தெரியுது உண்மையிலே இல்லைன்னு சொல்கிறோம் அது சும்மா இருக்குது ஒத்துக்கணும் என்ன அர்த்தம் எது இருக்குன்னு சொன்னாலும் அவருக்கு பிரமாணம் வேணும் இப்போ சொர்க்க இருக்குன்னு சொல்கிறான் நீ பார்த்தையா சொர்க்கத்தை கடவுள் இருக்குன்னு நம்பிக்கையில் சொன்னால் கூட வேதம் சொல்லியிருக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு பார்த்தவங்க அது பிரமாணம் நம்மளுக்கு இது என்ன வர்ணம்னு தெரிஞ்சுக்கிறது கண்ணுங்கிறது பிரமாணம் நான் பேசுகிறது சப்தம் என்ன சப்தங்கிறது காது பிரமாணம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் என் காது வந்து கேட்டு சொல்லணும் இந்த காது பிரமாணம் இல்லாட்டி நீங்கள் பேசினதுக்கு என்ன சாட்சி இருக்குது அது எப்படி நான் புரிஞ்சுக்கிற முடியும் அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்கிறதா இருந்தால் அதற்கு ஒரு கட்டாயம் பிரமாணம் வேணும் பிரமாணம் இல்லாமல் நீ வாட்டுக்க இது இருக்குன்னு எப்படி சொல்கிறேன் ஒரு பிரமாணம் இல்லாமல் இருக்குன்னு நீ சொல்லும் பொழுது நம்மளுக்கு வேதப்பிரமாணத்தோடு சொல்கிறோம் பிரத்யட்ச பிரமாணத்தில் ஆகாசம் வராதுன்னா பிரத்யட்ச பிர அதான் நீ ஒத்துக்கிற ஆகாசம் பிரத்யக்ஷ பிரமாணத்தில் வராதுன்னு இருக்குன்னு ஒத்துக்கிற அதே மாதிரி பிரம்மணும் பிரத்யக்ஷ பிரமாணத்தில் வராது இந்த அஞ்சு இந்திரியங்களாக கிரகிக்க முடியாது அதை நான் வந்து இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது வேத பிரமாணம் இருக்குது பிறகு அனுபவ பிரமாணம்னு சொல்ல போகிறார் பின்னாடி வரப்போகுது அது அனுபவ ரீதியாகவும் பிரம்மன் இருக்குங்கிறத அடுத்து நிரூபிக்க போகிறார் அதை அடுத்து பார்க்க போகிறோம் இங்கே என்ன சொல்கிறாருன்னு இந்த ஸ்லோகத்தில் நான்கு பூதங்கள் இல்லாத ஆகாசத்தை நான் பார்த்துள்ளேன் என்று ஒருவேளை பூர்வபக்ஷி சொன்னால் இருளும் ஒளியும் இல்லாத ஆகாசத்தை நீ பார்க்க முடியாது நீ பார்க்கறது ஆகாசத்தை கிடையாது இருளியும் ஒளியும் தான் பார்க்குற அப்படி பார்த்தேன்னு சொன்னால் ஓ மதப்படியும் ஆகாசங்கிறது இந்த பிரத்யக்ஷத்துக்குள்ளே வரவே வராது எப்படி பார்த்தாலும் ஆகாசத்தை பிரத்யட்ச பிரமாணத்திற்கு கொண்டு வர முடியாது ஆகாசத்தை பிரத்யக்ஷ பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வரல அதை நீ இருக்குன்னு ஒத்துக்கிற அப்புறம் பிரம்மன் பிரத்யக்ஷப் பிரமாணத்துக்குள்ளே வராததை நான் இருக்குன்னு சொல்றது என்ன தப்பு அது மட்டும் இல்லை அதுக்கு வேத பிரமாணம் இருக்குது அதனால் ஒத்துக்க அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோதான் இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துரலாம் நாற்பத்தி மூணு நிர்ஜகத் நான்கு பூதங்கள் இல்லாத அல்லது ஜகத் இல்லாத வியோம ஆகாசமானது திருஷ்டம் சேத் பார்க்கப்பட்டது என்று கூறினால் நான்கு பூதங்களும் இல்லாத ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் என்று நீ கூறினால் பிரகாச தமசி வினா பிரகாச தமசின்னா ஒளியும் இருளும் வினா இல்லாத நான் நாலு பூதம் இல்லாத ஆகாசத்தை பார்த்துட்டேன் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்க ஒத்துக்கிற அதெல்லாம் இல்லாமல் நான் பார்க்குறேன்னு சொன்னால் கூட என்னத்தை பார்ப்ப ஒன்னு இருளை பார்ப்ப இல்லாட்டி ஒளியை பார்ப்ப அப்படி இருளும் ஒளியும் இல்லாத பினா இல்லாமல் ரெண்டாவது வரி குவத்ரி பார்த்துள்ளாய் ஒளி ஒளியும் இருளும் இல்லாத ஆகாசத்தை எங்கேயாவது பார்த்துருக்கேன் எங்கு பார்த்துள்ளாய் கிம்ச மேலும் தே பக்ஷே உன்னுடைய பக்ஷத்தில் உன்னுடைய மதப்படியும் வியத் ஆகாசமும் பிரத்யம் பிரத்யம் இல்லை அல்லவா அவனும் பிரத்யம் இல்லைன்னு சொல்கிறான் நிரூபிக்கிற சொல் பிரத்யட்சம் அல்ல இல்லைன்னா நீ சொல்கிற மதப்படி பார்த்தாலும் பிரத்யத்துக்கு வராது அவன் தர்க்கப்படி பார்த்தாலும் இது பிரத்யக்ஷத்துக்கு வராது தர்க்கப்படி நிரூபிச்சுட்டார் பிரத்யக்ஷத்துக்கு வராதுன்னு சொல்லி வராது அல்லவா அப்படிங்கிறார் இங்கே நான்கு பூதம் இல்லாத ஆகாசத்தை பார்க்க முடியாதுன்னு சொன்னான் நம்ம இல்லைனா பார்க்குறேன்னு ஒருவேளை சொன்னால் கூட அதுக்கு இங்கே உதாரணம் என்ன சொல்கிறாரு இருளும் இருக்கும் ஒளி இருக்குது ரெண்டத்தை நீ பார்ப்ப அப்படி பார்த்தாலும் நீ வந்து பிரக்ஷேத்த பிரமணத்திற்கு வராத ஆகாசத்தை இருக்குதுன்னு ஒத்துக்கிற நான் என்ன சொல்கிறேன் ஆகாசம் இல்லாத இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதை நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி நிறுவனம் பண்ணுறார் அடுத்த சுலோகம் நாற்பத்தி நாலு படிச்சிடலாம் நிமிஷம் தத்வஸ்து சுத்த சத்வஸ்து சுத்தமாபீம் ூஸ் நூன்யம் சூன்யபுத்தை தவசுத்திச்சிதைபூய தூஸ் நீம்யம்யுத்தேஜனாத் இங்கே இதுவரைக்கும் அந்த எதிர்பார்ப்புலாம் முடிச்சுட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு இந்த மூணு சுலோகத்திலையும் சத்வஸ்து இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகிறார் அந்த சத்பிரமன் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகிறார் எப்படி நிலைநாட்டுகிறார்னா அந்த சத்வஸ்து அனுபவிக்கப்படுகிறதுங்கிறார் இங்கேதான் ஒரு கிரிட்டிக்கலாக நம்ம யோசனைக்க தோணும் அனுபவிக்கப்படுகிறது அது எப்படிப்பட்ட சத்து நாமரூபங்களற்ற சுத்தமான சத்தே அனுபவிக்கப்படுகிறது எப்பொழுது அனுபவிக்கப்படுகிறது மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த சத்பிரம்மன் அனுபவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் மன அமைதியாக இருக்கும்போது வேறு எண்ணம் இல்லாமல் இருந்தால் அது சூன்யம் சொல்லிரலாமா சூன்யம் கிடையாது ஏன்னா சூன்யங்கிற எண்ணம் அங்கே இல்லை அங்கே சத் என்ற வஸ்து அனுபவிக்கப்படுகிறதுங்கிறது எப்படின்னு பார்ப்போம் பொதுவாக அனுபவம் என்பது என்ன இந்த அனுபவங்கிறது வேதாந்தத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை அதே நேரத்தில் மிகவும் குழப்பத்தை கொடுக்குற வார்த்தையும் இந்த அனுபவம் ஏன்னா என்ன சொல்வாங்கன்னா நான் பல வருஷம் வேதாந்தம் கேட்டேன் பிரம்ம தத்துவத்தை கேட்டேன் ஆத்ம தத்துவத்தை கேட்டேன் ஆனால் அந்த விஷயம் புரியுது அனுபவத்துக்கு வரல இது எல்லோரும் ஒரு சொல்கிற வார்த்தை விஷயம் புரியுது அனுபவத்துக்கு வரலை அது ஏற்கனவே அனுபவமாக தான் இருக்குது அதனால் புதுசாக அது அனுபவத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அது ஏற்கனவே அனுபவமாகவே இருக்குது இதுதான் இங்கே கொஞ்சம் ஒரு குழப்பமாக எல்லாத்துக்கும் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அனுபவம் வரணும்னா மூணு இருக்கணும் மொதல் நான் இருக்கணும் எனக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுக்குற கறி ஒன்று இருக்கணும் அதுக்கு விஷயம் இருக்கணும் இதாக இந்த புஸ்தகத்தை பற்றி அனுபவம் வரணும்னு சொன்னால் இதை பார்க்குற நான் இருக்கணும் இந்த கண் இருக்கணும் இந்த புஸ்தகம் இருக்கணும் அப்போ ஒரு அனுபவம் வரும் எப்பொழுதும் அனுபவமாக அப்படி வரும் ஆனால் இங்கே என்னன்னா அது இல்லாமையே அனுபவமாக இருக்குது எது அது அது வந்து சுயமாகவே அனுபவத்தில் இருக்குது எப்படின்னு பார்க்கலாம் இங்கே இந்த மாதிரி விஷயமாக பார்க்குற அனுபவம் கிடையாது ஒரு விஷயத்தை பார்க்கறது மாதிரி அனுபவம் இல்லை அது சுயமாக பிரகாஷமாக எப்பொழுதும் இருக்குது இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னார் ஒரு இமைப்பொழுது கூட அந்த அனுபவத்திலிருந்து நான் விலகினதே கிடையாது அது எப்படின்னு பார்க்கலாம் ஆனால் நம்மளுக்கு எப்போ தெரியுதுன்னா மன அமைதியாக விக்ஷேபம் இல்லாமல் இருக்கும்போதே தெரியுது அந்த அனுபவம் இல்லாடி தெரிகிறது இல்லை ஆனால் இருக்கு தெரிகிறது இல்லை இப்போ கண் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அந்த பொருளை பார்க்குறேன் இது என்னன்னு தெரிஞ்சு நான் கண் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்போ கண்ணுனால் அந்த பொருளை பார்த்து கண் இருக்குங்கிற அனுபவம் இருக்குது கண்ணை மூடி உட்காந்துருக்கேன் எனக்கு கண் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு கண்ணு வேணுமா எனக்கு கண் இருக்குங்கிறதுக்கு அது சுயமாக எனக்கே தெரியுது அது மாதிரி இது சுயமாவே அனுபவத்தில் இருக்குது அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு எல்லாத்தையும் அறியுது மனசினால் மற்ற விஷயங்கள் ஐந்து இந்திரியங்கள் விஷயங்களையும் அறிவது மனசு தான் இந்திரியங்கள் வேலை செய்யாமல் இருக்கும் மனசில் என்னமோ கற்பனை பண்ணி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியும் இந்த மனதையும் அறிவது எது இந்த மனதையும் அறிவது சாட்சி சைதன்யம் இந்த சித்துங்கிறது மனசில் மட்டும்தான் பிரதிபலிக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது அதனுடைய பிம்பம் வராது ஆனால் மனசில் வரும் இப்போ சூரிய லைட் இருக்குது சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் படுது அதனால் எல்லா பொருளும் தெரியுது ஆனால் சூரியனுடைய உருவம் எங்கே தெரியும் ஒரு பளபளப்பானு தான் தெரியும் அதே கண்ணாடியாக இருந்தால் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அது மாதிரி இந்த சித்து உணர்வு சொருபம் எல்லா இடத்துலையும் இருக்குது அது வெளிப்படுவதில்லை சூரியனுடைய ரூபம் தெரியவதில்லை அது மாதிரி மனசில் மட்டும் எப்பொழுதுமே இந்த சித் அந்த உணர்வு சொருவு வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் வெளியே தெரிகிறது இல்லை அது முழுமையாக எப்போ தெரியுதுன்னு சொன்னால் மனம் சஞ்சலமற்று அமைதியாக சாந்தமாக விக்ஷேபமற்று இருக்கும் பொழுது தெரியுதான் மனசு எல்லாத்தையும் அறியுது மனசை அறிவது இந்த சாட்சி சைதன்யம் அந்த சாட்சி சைதன்யம் மனதில் எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கிறதுங்கிறார் அனுபவமாகவே இருக்குங்கிறார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம் அப்போ மனசில் எதா எண்ணம் இருக்கா என்ன இருக்கா இல்லை ஒரு விக்ஷேபமும் இல்லை ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம தூங்கலைன்னு அர்த்தம் ஆள் கனவு கிடையாது மனசு வேலை செய்யுது கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த எண்ணமும் இல்லை மனசே இல்லை ஆனால் விழிச்ச பிறகு நான் இருந்தேங்கிற உணர்வு இருக்குது அது அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தால் விழிச்ச பிறகு நான் ஒரு எண்ணமும் இல்லாமல் இருந்தேன் என்ற அனுபவம் எப்படி வரும் புரியதா நான் கேட்கறது பிரீதா சொல்கிறது பிரீதா தூங்கும்போது ஒரு எண்ணமும் இல்லை என்ன இருந்தால் தூங்கலைன்னு அர்த்தம் நான் இருக்கிறேங்கிற எண்ணம் கூட அப்படி இல்லை ஏன்னா அப்படி இருந்தால் கூட தூங்கி இருக்க முடியாது ஆனால் விழிச்ச பிறகு நான் இருந்திருக்கிறேன் ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கிறேன் எந்த எண்ணமும் இல்லாமல் இருந்திருக்கின்றேன்ற ஒரு அனுபவம் இருக்குது அது எப்படி வந்துச்சு அந்த அனுபவம் அதுதான் சித் அந்த அனுபவம் நம்மளை விட்டு நீங்கினதே இல்லை என்ன இருக்கும் பொழுதும் அந்த அனுபவம் இருக்குது ஏன்னா இந்த எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெய் இருக்குங்கிற ஒரு அரிய அனுபவம் இருக்குது எண்ணமே இல்லாத போது அது மட்டுமே இருக்கிறது அது அப்போ தான் அமைதி இருக்குது தூங்கும்போது எதாவது குழப்பம் இருக்கா கவலை இருக்கா எவ்வளோ கவலை இருக்கட்டும் ஒருத்தர் ரொம்ப குழப்பம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தூக்க ஊசி ஸ்லீப்பிங் டோஸ்ட் போட்டுருவாங்க தூக்க ஊசி போட்டாச்சு நான் ஊசி போட்டால் என்னாச்சு எண்ணம் இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அவன் பிரம்மத்தோடு ஒன்றிடுவான் அங்கே அமைதி ஆயிடுவான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகிடுது அவன் வந்து அந்த அனுபவம் இருக்குது எண்ணத்தை விட்டாச்சுன்னு சொன்னால் எங்கே போயிடுறான் நம்ம பிரம்மத்தோடு போயிடுறான் எண்ணம் அமைதி அடையும் பொழுது அது முழுமையாக அந்த ஆனந்தம் அதனாலேயும் துக்கம் போயிடுது டாக்டரை என்ன பண்ணுறான் ஒருத்தர் ரொம்ப கொலை பைத்தியக்காரனாக இருக்கான் அவனை கண்டுபிடித்தி கட்டுப்படுத்தியே அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க உயிர் போகிறது இல்லை எண்ணத்தை க்ளோஸ் பண்ணிடுறாங்க எண்ணத்தை க்ளோஸ் பண்ணால் என்ன இருக்கான் அவன் இதையாக இருக்கா இல்லையா நம்ம எப்பயுமே டெய்லி தூங்கும்போது பிரம்மத்தோடு ஒன்றிடுறோமா எல்லாரும் ஈஸ்வரனோட ஐக்கியமாக எப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் மாண்டவிக்கு உபீஷத்து கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இதில் சென்னையில் அப்போ என்னாச்சுன்னிங்கன்னா எங்கூட ஒரு கவிஞர் தங்கியிருந்தார் அவர் கிளாஸ் எல்லாம் கேட்டு படுப்பு நேரம் கேட்பார் நைட் ரெண்டு மணி மூணு மணி தூங்குவார் காலையில் எந்திரிக்க எந்திரிக்கவும் லேட்டாக அந்த கிளாஸ் கேட்டனே கொஞ்சம் நான் எடுத்து விட்டேன் நான் பிரம்மத்தோடு ஒன்றியிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் எழுப்புறங்கிறார் அந்த கிளாஸ் கேட்டேங்க ஏன்னா தூக்கத்தில் ஒவ்வொருத்தருமே பிரம்மத்தோடு போயிட்றேன் ஏன்னா விக்ஷேபம் மட்டும் இருக்குது அப்போ பிரம்மம் விழிப்பு அந்த சத்வரூபம் அனுபவமாகவே இருப்பது தெரிகிறது எப்பொழுதும் இருக்குது இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி கிளாஸ் நிறைவு பண்ணுவோம் டிவி ஸ்கிரீன் இருக்குது அல்லது சினிமா படம் இருக்குது நாம் அந்த ஸ்க்ரீனில் படத்தை ஓ படம் நம்ம ஸ்கிரீனை பார்க்குறோமோ படத்தை பார்க்குறோமா ஸ்கிரீன் அனுபவம் சினிமாவை பார்க்கும் பொழுது அங்கே சோக சீன் வருது சிரிப்பு சீன் வருது சண்டை சீன் வருது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்கிரீனத்தை பார்க்குறீங்க ஸ்கிரீன் அனுபவம் அப்ப இருக்கா இல்லையா ஆனா இருக்கு ஆனால் தெரியலை அந்த இது வந்து அந்த பட சினிமா வந்து ஸ்கிரீனை மறைக்கலை ஸ்கிரீனை மறைச்சிருச்சுன்னா படமே பார்க்க முடியாது நம்ம பார்வையை மறைக்குது நாம் ஸ்கிரீனை பார்க்கின்றோம் என்ற பார்வையத்தை அந்த ஷீன் எல்லாம் மறைக்குது உண்மையிலே என்ன பண்ணி சரி படத்தை நிப்பாட்டியாச்சு எதுவும் ஓடலை இப்போ என்ன தெரியுது ஸ்கிரீன் தெளிவாக தெரியுதா இல்லையாப்ப இப்போ பழிச்சுன்னு விக்ஷேபம் இல்லாத எந்த மாற்றமும் இல்லாத ஸ்கிரீன் தெரியுது படம் ஓடிச்சுன்னா ஸ்கிரீன் அப்போயும் அனுபவம் இந்த இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காமல் எப்பொழுதும் ஸ்கிரீன் இருக்கு ஓடுனா ஸ்கிரீன் தெரிகிறது இல்லை ஆனால் அப்போயும் அனுபவத்தில் இருக்குது அனுபவத்தோடு மாறி இருக்கா அந்த ஸ்கிரீன் அனுபவம் படம் ஓடும் பொழுதும் இருக்கிறது படம் ஓடாதபோதும் இருக்கிறது எப்பொழுதும் இருக்கிறது ஆனால் அந்த படம் ஓடும் பொழுது ஸ்கிரீன் அனுபவம் நம்மளுக்கு விளங்குவதில்லை அந்த படம் என்ன பண்ணுது அந்த ஸ்கிரீன் இருக்கு அந்த அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை மறைக்குது உண்மையிலேயே நம்ம கண்ணுடைய காட்சியை விட்டு தரப்போறதில்லை காட்சியை விட்டு ஸ்கிரீன் போகிறதுல உண்மையா இல்லையாது அப்படித்தானே இருக்குது ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க சினிமா டிவி ஒரு மூணு மணி நேரம் ஓட விட்டுறது எனக்கு இந்த ஸ்கிரீனத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த சினிமா படம் எதுவும் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள் முடியுமா இப்போ ஸ்கிரீனத்தையும் பார்க்குறேன் முடிய முடியாது விவகாரம் வரும் பொழுது அது வெளிப்படுவதில்லை மனம் விட்சேபத்தை அடையும் பொழுது அது வெளிப்படுவதில்லை மனம் விட்சேபம் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த அனுபவம் இருக்கிறது அந்த சத்பிரபன் என்னுடைய அனுபவத்தில் இமைப்பொழுதும் நீங்காமல் எப்பொழுதும் இருக்கிறது அதை புரியலை புரிஞ்சுக்கிட்டால் நாம் தான் பிரம்மமயமாக ஆயிடுவோம் இன்னும் அடுத்த கருத்து இருக்குது அது அடுத்த வகுப்பில்